நல்ல சுற்றோட சொ ஒற்றும்போது வேலை செய்யணும் ஒரு பெரிய நிறுவனம் ஒரு தொழிற்சாலை ஏற்படுத்தும் ஏமாத்துறா சரிங்க பெரிய கவலையே இடாது பெரிய பார் பையனுக்கு ஒண்ணுடி அப்புறம் கீழ வேலை செய்யறவங்கிட்ட ஒற்று இருக்கம் தான் சுற்றத்தாரு சிஐடி சொல்லுங்க ஏன் சுற்றந்த பாடிய திருவள்ளுவர் தான் ஒரு அதிகாரம் பாடிய திருவள்ளுவர் தான் சாவி தர்ற ஐயா சுற்றந்தாருக்கு தீயடி போடுங்கிற என்ன பொண்ணு சொன்னாரு சாயி ஒன்று என்ன இதே பாட்டு நீங்க இருபத்தி ரெண்டு வயசுல பாடுங்க பண்பின் பண்போடு கூடிய விரவிய சேர்ந்த கிளையின் சுற்றத்தாரியும் தாங்கி தாங்கி போட்டு அவனால அவனையும் விரைவிய கிளையோடு தோன்றுமேயா அவன் அனுபவம் பார்க்க பண்பின் விரவிய கிளையும் அப்ப இந்த மூன்று பேரு குறவரும் பண்பின் விரவிய கிளையும் தாங்கி தாங்கணுமா தாங்கி மக்கள் எப்படி இருக்காங்கன்னு சொல்றாருப்பளங்கிய குடிகள் ஓங்கி செலுத்த வேண்டிய வரிய தவறாமல் நல்ல அறங்களை செய்தும் நல்ல தெய்வ வழிபாடு செய்தும் விருந்து சுற்றம் ஏற்பா இருந்தா அந்த குடி விளக்கிய குடிகள் ஓங்கி எப்படி இருக்கும் அந்த வீடு எல்லாம் எப்படி இருக்கும் வாரை பூரை மாடம் நீடி மறந்து உட எங்கும் எல்லாம் ஏழு அடுக்கு மாடி எட்டடுக்கு மாடி பத்தடுக்கு மாடி பா இதுதான் எங்க சோழ்நாட்டில் இருக்கிற மக்கள் வளம் மக்கள் வளம் இப்படி நான் இருந்தா நல்லது அப்படி சில பாடலாம் தள்ளுறேன் தள்ளிட்டு ரொம்ப சொல்நயம் எல்லாம் கூட இருக்குது இருந்தாலும் கூட அதை தாண்டி என்ன நீங்க நிறைவுப்படுத்தணுங்கிறதுனால முடியுது அடுத்த ஒரு அருமையான பாடல் இப்போ நீங்க நீர்வளம் சொன்னீர்கள் நிலவளம் சொல்லிட்டு மக்கள் வளம் சொல்லிட்டு மூன்று பாட்டு தான் பொது நலம் எப்படி இருக்கணும் அல்ல ஊர் எப்படி இருக்கும் அப்படிங்க ரொம்ப அருமையான பாட்டுகள் விட வீதியில பாத்தீங்கன்னா எப்பவும் தோர்ணு கட்டி இருக்கும் எங்க பார்த்தாலும் வச்சிக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு மாதமும் விடா ஒவ்வொரு மாதமும் விடா அதனால சித்திரை மாசமா சித்திரா பருணமி வைகாசி விசாகம் ஆணி மகம் ஆடி பதினெட்டு அப்புறம் போது ஆவணி விநாயகர் வச்சு புரட்டாசி பத்து நாள் சரஸ்வதி பூஜை ஐப்பசி சஷ்டி கார்த்திகை கார்த்திகை விளக்கீடு மாரிலி திருவாதிரை அப்புறம் கை பூசம் மாசி மகம் பங்குனி உத்தரம் என்ன ஆர்ப்பு நம்ம பெரும் பஸ்ஸும் ஓடுற பஸ்ஸும் உடையும் கீழே மேல வந்துட்டாங்க நேர்களை இங்கே விட்டு சைக்கிளா இருக்கா என்ன ஆர்ப்பும் விழா கோலம் பூண்டு இருக்குமா தெருவில் எங்க பார்த்தாலும் ஏன் பையப்பூர்த்தி எங்க வந்து இருக்குது அது திரும்பிட்டு இருக்கீங்க திரும்பிட்டு இருக்கீங்களா அதான் நான் பாத்துட்டு இருக்கேன் திரும்பிதான் மேல கை சரி பின்னால வருது ஆமா பின்னால ஓவா மூர்த்திகள் அதுக்கு பின்னால நல்ல வேதியாம் வர்றாங்க அரேதிகள் அந்த விழவினுடைய ஒளி அப்ப எப்ப இருக்குமா அப்ப நல்ல மங்களமாக அந்த வீதிகள் இருக்குமா ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரே சத்தம் என்ன சத்தம் தெரியுமா அடிப்படை சண்டை இல்லை இவர் என்ன பண்றார் நான் இந்த வர வந்துட்டேன் அஞ்சாறு நாள் திருவிழா பார்த்துட்டேன் நான் அடுத்த வர திருவிழாவுக்கு வந்து பத்து நாள் இருக்கு என்ன அப்படிங்கறது நீ ஒண்ணு இந்த விருந்த சாப்பிடும் போது பாயசம் அப்படி இப்படி கரண்டி காட்டுற நல்லா நிறைய பட்டுற நல்ல சாப்பிட்டு நல்லது சத்தம் போட்டு நல்லா பேசணும்னு சொன்னா ஒண்ணு அசைக்காது இங்கரனே சாலும் கறி நானே சாலும் கறிங்களா எல்லாம் ஒண்ணு சும்மா கொழுப்பு சேத்தா இது வேணா அது வேணாம் அப்படி எப்படி தொண்டை வேலை செய்யும் எப்படி தொண்டை வேலை செய்யும் சொல்லிக்கிறேன் திருப்பினந்தால இப்ப இப்ப இருக்கிற யஜமானுக்கு முன்னே யஜமான சுவாமிகள் போதாமூர்த்தி பாடினாங்கன்னா காலையில் வந்து டிஃபன் கொடுத்தாங்கன்னா இட்லிக்கு நெய் போடுறதோட கூட எல்லாமே எல்லாம் நெய்யை வந்து கையை குடிக்க சொல்லுவாங்க அங்கிருந்து பார்க்கும் ஓதாமூர்த்திக்கெல்லாம் நெய்யை ஊத்து குடிக்கட்டும் அப்படின்னா எந்த ஓதாமூர்த்தியை வந்து இதில் போனாங்க சேர்த்தாங்க அதெல்லாம் கிடையாது அப்படி குடித்தாதான் மறுநாள் காலையில் நம்ம காஞ்சிபுரம் சாரங்கமானார் நற்பதத்தா நற்பதனி ஞானமூர்த்திங்கிறத தேவகம் பாடணும் ஆடா அவர் அந்த குடிமையம் வெட்டிட்டு மூர்த்தி நற்பதத்தா ஞானமூர்த்தி நாள் வேதத்து அப்பால் நின்ற சொற்பதத்தா சொற்பதம் கடந்து நின்ற சொலற்கரிய சூழலா செக் குழுவில் பண்ண வடக்குதலு கேட்கணும் செய்ய பிடிச்சாதான் நெய் நெய் என்ன பிற எங்க பாக்க மாதிரமடை பிடிக்கும் பண்ணாங்கன்னா ஒரு மணி நேரம் ஜிம்முன்னு எல்லாம் உட்கார்ந்து ஏழில் கோயில் தயில் ஏழில் தோழில் கோயில் தயில் ஏழில் பயில் சமயத்துல இந்த மூணு நாள் ஒரே ஏரியா தொடர்ந்து காலை மாலை பேசி வரும் அந்த சமயத்துல வந்துரும் எங்களுக்கு சனியாயிரம் இனிமே பேச போறோமா சமயத்தில் மோகன் ஒரு காலையில மத்தியானம் வந்து காட்டுப்புத்தூர் சாயந்தரம் வந்து நாமக்கல்ல பேசணும்னா என்னை நீங்கள் சொண்டதானே சொண்டதானே சொல்லப்படாது பேசுறதும் சொல்றேன் சாப்பிட முடியாது நீங்க பேசிட்டு உடனே சாப்பிட முடியாது நீங்க உண்டி நாள் வேட்ச்சாரு போனா ரெண்டு மணி நேரம் பேசிட்டு பேசுறது மேலே அரை மணி நேரம் பேசுறது பழக்கமே கிட்ட ரெண்டு ரெண்டு மணி நேரம் பேசுறது எப்பவுமே அது பேசும்போது உடனே சாம்பார் சாத்த வச்சு மக்க முடியாது நீளால பாயசூடு லைட்டா சாப்பிடலாம் முன்னாடி மத்தியானம் வேற பேசணும் என்ன பண்ணுவீங்க அல்வா இருக்கு பாருங்க அது எடுத்துட்டு போய் அந்த பேச்சு முடிஞ்சவனம் எடுத்து வச்சு செங்கல் வைச்ச மாதிரி மோகர் சாதம் சாப்பிட்டு அடுத்தபடி பேச்சுக்கு ரெடியாக அடுத்தது பேச்சு ரெடி ஆகலாம் அப்படித்தான் இருந்த தவிர நெய்யா எல்லாம் இல்ல அது அது வந்துடும் சக்கரை சின்ன சக்கர போய் வந்துடும் இதெல்லாம் சும்மா பூச்சி பிடிக்க போயும் அப்படின்னா பொங்கல்ப முருக்சு நெய்ய அப்படியே திரும்ப தட்டில ஊத்தும் நெய்ய லேசா விட்டுட்டு அது மேல ஊத்தணும் மேல நெய் மிதக்கணும் பொங்கல் ஆனால் அதை நீங்க இவ்வளவு சாப்பிட்டீங்கனாலும் ஒரு எட்டு முப்பத்து மிளகு உள்ள போயிருந்தது அது நெய் அப்படியா இருக்கு அவ்வளவு நிலையில் தொண்டைக்கு பொங்கி வச்சுட்டா பொங்கலை எங்கிட்ட இருப்பதெல்லாம் தன்னான ஒண்ணு தாங்கிற மாதிரி குருக்கா பொங்கலை பண்றது மக்கிறது அப்படியே ஒன்றும் இல்லை பொங்கல் அதுதான் பொங்கல் இருந்தது அது மாதிரி ரொம்ப அருமையா ஓதுவா மூட்டைகள்லாம் இது பண்ணி அது தொண்ட செய்யறவனுக்கு நல்ல நெய் இருக்கு ஆனா நல்ல நீ இருக்கணும் பாருங்க வடித்தொன்றாய்க்கூட்டி தற்கரையும் நீங்க ஜென்மத்தில் பார்க்க போறாடா என் பாட்டில்தான் பார்க்க போறீங்க தனித்தனை இப்ப நறுமையும் வாசனையும் இல்ல தனித்தும் இல்ல எங்கும் எதிலும் கலப்படம் இங்கும் இதிலும் கலப்படம் திருவருட்பாவோடு முடிச்சுங்கப்பான் திருவாசகத்தோடு கரந்த பால் முடிச்சுங்க அது சொல்லிட்டார் இங்க திருவாசத்தில பாத்துங்க கரந்த பால பொட்டி பாலும் போட உங்க தலையெடுத்து வச்சு என்ன பண்றதுங்க எனவே கரந்த பால் போய் தனித்த நெறிணை போய் நாம மிச்சத்துல இருக்கிறோம் நம்மை காப்பின் அருமையான ஒரு வரி ஒரு அஞ்சு நிமிஷம் நேரமானாலும் சொல்லியிருக்கிறேன் சரி நான் காதிகள் நெறியில் தப்பா சொன்ன தொழில் வகையால் பிரிந்தன சிறப்பு எல்லா உயர்த்தும் சிறப்பு வேற்றுமையா நாங்க வாத்தியாரா இருக்கிறோம் நாங்க பத்து மணிக்கு போறோம் கடைதவங்க ஏழு மணிக்கு பையாலாம் போயிடுறாங்க விவசாயி அஞ்சு மணிக்கு உலகம்யா ஏன்னா மூணு மணிக்கு முன்ன பூஜை செய்யக்கூடாது அது முதல் நாள் பூஜை ஆயிடும் முதல் நாள் வழிபாடாயிடும் ஒரே பன்னி மணி அடிச்சுட்டு உட்காந்து கூடாது சிவ சிவ பெரிய நம்முடைய நீதிகளை சொல்றேன் மூணு மணிக்கு இருந்தாலும் அது மூணு மணிக்கு அவங்க என்ன குளிச்சுட்டு உட்காந்தாதான் தான் வீட்டுல சிவபூஜையை நல்லா ஒன்றரை மணி நேரம் ஆற்ற முடியும் ஒன்றரை மூணு ரெண்டும் அஞ்சு அஞ்சிக்கு ஆற்றி அஞ்சுக்கு அந்த நெறைய கூட நேரம் திருக்கோவிலுக்கு போகணும் அங்கே போய் அரை மணி நேரம் அந்த வழிபாடு ஆற்றி பள்ளி அறைக்கு போகணும் பெருமானை எழுந்தொருள் விட்டு மெதுவாகி உங்களுக்கு காலை நேரம்னா ஒரு ஆறரை மணிக்கு இங்க வந்து வழிபாடு செய்யணும்னு சிவாச்சாரியார்கள் ரெண்டு மணிக்கு அப்பதான் நீதி அவர்கள் அந்த மாதிரி வழிபாடாற்றி திருநீடு கொடுத்தாங்கன்னா அதுதான் நமக்கு பெரும் புண்ணியம் முருகா அவ்வளவுதான் சொல்லலாம் அமைதியான சொல்லு கிடையாது அதனால சொல்லிட வேண்டிய நூற்றுக்கு ரெண்டு கூட தேர்மான என்ன பண்ற சாதி அது மாதிரி சாதிகளை சொல்ல நீங்க ஒருத்தர் ஒருத்தர் அடுக்கிட்டு இருக்கிற சாதியை சொல்லல தவறு செய்து விட்டாங்க இப்ப அவங்களுக்கு பின்னணி அந்த இனத்தவர் எதையான பண்ணீங்கன்னா நாங்க பின்னணி பூங்குறாங்க கவிப்படும் நெறியில் தப்பா இப்படி தமக்கு தான் வகுப்பு கொண்டிருக்கிற தொழில் முறை இருக்கு அதே அந்த செய்யணும் தவிர இந்த பாரா போன ஜாதி வைக்கிட்டு என்னது உயர்த்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் அவங்க தானா தாழ்ல மற்றவங்களுடைய தலைமையினால தாழ்த்தப்பட்டவர்கள் அப்பதான் மேல கோபம் வரும் இவங்களா தாழ்வு இல்லை மேல யாரோ சில பேர் இவங்களை தாழ்வு அமுக்கித்தான் அர்த்தம் தாழ்த்தப்பட்டவர்கள் மொழிபெயர்ப்புகள் இதெல்லாம் ஆனா இங்கு சேர்க்கல சொல்லுவது அப்படியல்ல செய்தொழில் வேற்றுமையான் சிறப்பு திருவள்ளுவர் சிறப்பு எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் செய்கின்ற தொழில் வகையினாலே வேற்றுமையா அந்த நிலையில் தப்ப மாட்டேன் இருக்கு சேலம் வரைக்கும் குஞ்சை தான் ஏன்னா காவிரி போடுவது இங்கே போடுது மாயனோ வேணும் அப்படி இதுதான் போடுது அதனால நீங்கள் தொட்டியது பகுதியாக இந்த படம் இருக்கிற பகுதியெல்லாம் காலையில ஏறு கூட்டி போவாய்தான் காலையில் எழுந்திரிச்சு மைலேரியா ஒன்று ஒன்று ஏற்றுல ஏறு தண்ணி இறக்காதான் வயல் பாயும் அவங்கெல்லாம் காலையில் பத்து மணிக்கு போய் இறக்க முடியுமா வெயில்ல அவங்கெல்லாம் நாலு மணிக்கு போக கட்டுவாங்க கோழி கூப்பிடாம கோழி கூப்பிடாதான் அவங்க நேரம் வரலாம் அந்த காலத்தில் கோழி கூப்பிடும் இன்னும் முன்னே கூட கட்டுவாங்க கட்டினாக்கா ஒரு எட்டு மணிக்குள்ள நாலு மற்றதுண்டு என்ன உங்க அரசே அப்படித்தான பலகுடை ஏழலும் தங்குடைக்கு இருக்கான்வர் அழகுடை நீரலவர் திருவள்ளுவர் அவ்வளவு பெரிய அதிகாரத்துல ஒரு அதிகாரத்தை உழவு பாருங்க ஏன்னா இந்த நாடு வேளாண்மையில் திறந்த நாடு நாட்டுல தோன்றியவர் பிறந்தவர் இருக்கணும் என்ன வேணுப்பா என்ன வேணும் இல்லையா சரியா இருக்கா சரியா இருக்கா அங்கேயே இருக்கணும் தொகுதியே தனக்கு தெரியாது அப்படி இருக்கு பொறுத்தருக்கு ரெண்டு தொகுதி எதுக்கு நிக்கிறது இதெல்லாம் எந்த சட்டத்தில் இருக்கோ ஆண்டவன் தான் கேட்கணும் அல்ல தொகுதியில் இருக்கணும் இங்கே அசம்பளி முடிஞ்சதுன்னா உங்க வீடு எங்க இருக்கணும் தொகுதியில் இருக்கணும் ஆமா ஒரு தடவை இங்கே வந்து மண் எடுத்துகிட்டு வருவான கோட்டைக்கு உங்களை பார்க்கறதுக்கு மயிலா வந்து இனியும் இருக்கணும் கோபாலபுரம் முடியுமா அங்கே இருக்கணும் பார்த்து எனக்கு என்னதுன்னு கேட்கணும் அது அமைச்சர்கள் ஆசிரிய தான் வணிகர் அருமையா இங்க இருக்கிற பொருளை எது நிரம்ப கிடைக்கிது இதை கொஞ்சம் எங்க இல்லா கொடுத்து இல்லாதங்களில் இருக்கிற பொருள் எடுத்து கொண்டு வந்து அதுக்கு உரிய லாபத்தை வைக்கத்தான் வேணும் அதுல ஒண்ணும் சொல்ல முடியாது இவங்க என்ன நஷ்டம் பண்ணுவாங்களா உரிய லாபம் வைத்து மேலும் கொஞ்சம் தனக்கு வாழ்க்கை வசதி கூறியது வைக்க அப்படி இருக்குன்னு அல்லவா தான யாரும் தப்பா இந்த வரிய தான் சொல்லிட்டு இருக்கிறேன் பயத்தோடு சொல்றேன் தொண்ணூறு பெர்சன்ட் பயம் இல்லாம சொல்றேன் ஒரு பத்து விடுக்காடு பயத்தோடு சொல்றேன் இது மாதிரி ஒரு இலக்கியம் இருக்கா என்றது எல்லா பண்டைய இலக்கியங்கள் கூட பெண்கள் வீடங்கி வாசடங்கி இருக்கணும் அது வயது வந்துட்டா நிச்சயமா அப்படி வீடங்கி வாசி இந்த பெண்களுக்கு சொல்லு நீங்க நம்ம காதலாம் குறிப்பா கருது வீடங்கி வாசடங்கி இருக்கணும் இந்த வீடங்கி வாசடங்கிங்கிற சொல்லு சாதாரண கிராம மக்கள்கிட்ட இருந்தது ஒரு காலத்தில் வீடங்கி வாசடங்கி இருக்கணும் பெண்களிக்கத்துல ஒரு பாட்டு பண்ணி நீ சொல்லும் கடையும் போகல இந்த வாயில் கடையை விட்டு வெளியில போக கூடாது வாசப்படியை விட்டு அதிகமா கடையும் போகலை சின்ன பிள்ளை இல்லை ஜயம் குருமகள் ஒரு வயசு வந்துப்பான் அப்படி இருக்காது என்று ஆற்றுப்படுத்துகிற ஒரு பாட்டு சங்கரை வைத்தால் இரு கட்சிக்கும் பொ வைத்தோம் ஆண்களும் அப்படித்தான் இருக்கணும் தப்பா ஒரு வீட்டில் வளர்ற பிள்ளைகள் அப்படித்தான் இருக்கணும் மாவும் ஆண்கள் பெண்கள் இது வாழணும் மக்கள் அது ஆரோக்கியவோ வாழ்றதுக்கு என்ன கேடு அவன் பின்னு நீதியோடு வாழ்கின்றார்கள் மக்கள் என்று சொல்வதற்கு நீ யாரு அது இயற்கை இயற்கை நீதியோடு வாழ்வது மக்கள் தான் பின் எங்க நாட்டில் வாடுகின்ற பறவைகள் விலங்குகள் கூட நீதியாத்தான் இருக்கும் மக்கள் இருப்பதுல என்ன ஆச்சரியம் இருக்கு எப்ப நான் இருக்கேன் முடிச்சுவேன் நான் திருக்குறளை நல்லா படிப்பேன் திருக்குறள் நல்லா படிப்பிய அது ஓ அப்படி என் தமிழ் எம்மையை முடிச்ச ஒரு ஆளு நான் திருக்குற படிப்பேன் குரலும் படித்தோட இருக்கும் பறவைகளும் விலங்குகளும் கூட அவை எல்லாம் அப்படி இருக்கும் நம்முடைய இளங்கோடிகள் போகும்போது கோகலனுக்கு அண்ணியும் போறாங்க படகு சொல்றோல் காக்கும் நாடு இது வந்து பாண்டி நாடுப்பா அதனால என்னன்னாரு கோள்வள் ஒளியமும் கோடும் குற்றகளா இல்ல புலி கிளி கரடி எதுவும் உங்களுக்கு ஒன்று தான் செய்யாது அறவும் சூறும் இறை முதலையும் பாம்பு முதல் போகும்போது ஒரு ஆறு வந்து கரண்டு போகும் இறங்கி போக கூட முதலே இருந்தாலும் ஒளிமை ஒழிய ஒரு நாடு இருந்ததுன்னாவது தெரியு ஆறாகும் பாம்பு அப்படியே பார்க்கும் இவங்கெல்லாம் மக்கள் போறாங்கன்னு சொன்ன உடனே அப்படியே ஆடிட்டு அப்படியே புசு போடும் என்றார் அதங்கும்ன பறவைு நீதியோடு விளங்குவது மக்கள்னா அதை பத்தி பேச வேண்டாம் எங்க நாட்டில் பறக்கிற பறவைகளும் நாற்கால விலங்குகள் கூட நீதியாத்தார் அறத்திற்கு மாறுபடாது அதனால என்ன ஒரு அருமையான மக்கள் இருப்பதனால எப்படி இருப்பாங்க விடவின அர்த்தம் விருந்தினர் விருந்தின் அற்பும் சாதிகள் மனையில் தப்பா தனையரும் மனையில் தப்பா நீதியும் மாவும் சோழ நாட்டை விட்டு லட்சுமி கழுத்தை பிடிச்சா கூட போக மாட்டேன் ஏமா எங்க சோழ நாட்டுக்கு வந்து எவ்வளவு இருபது ஒரு ஒரு இருபது நூற்றாண்டு ஆச்சு பக்கத்துல இருக்கிற இந்த சொந்த நாட்டுக்கு தான் போய் நான் மாட்டேங்க இங்கே ஒரு ஆறு மாசத்து வாய் ஆறு நாள் கூட போங்க நீலத்து இருப்பு உள்ளும் சோழ நாட்டை விட்டு மகாலட்சுமி போகவே மாட்டான் ஏன் அகநமர்ந்து செய்யால் உரையும் எங்கள் திருவள்ளுவர் முகநமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இரு மாதிரி நல்ல விருந்தனை மற்றவற்றையும் செய்தா அந்த வீட்டில் அகநமர்ந்து செய்யால் உரையும் பெரும் மனமாக இருந்த திருமகள் மகா மகிழ்ச்சியோடு உங்க வீட்டுல தங்கிடும் அதான் நீளத்து இருப்பு உள்ளும் மாவும் அந்த சோழ விட்டு திருமகள் எங்கேயுமே போக மாட்டார் அங்கேயும் இருப்பாள் இதுவரை கூட எந்தப் பொலவரும் பாடியிருப்பார் பாடியிருப்பார் அதனோட தனையரும் மனையில் தப்பா மற்ற இளைக்கம் எல்லாம் பார்க்கணும் பாடவர்களிடம்கூட தம்முடைய கடமைக்காக அன்று வேறு எஞ்சிய காலங்களில் வீட்டை விட்டு அகலமாட்டார்கள் என்ற ஒன்று இவருடைய என்று நான் சொல்றேன் ஆனால் இப்ப நீ சொல்ல போறது நீ ஒரு நிலைமை என்ன வேண்டியது முடிவுக்கு வந்துடலாம் இவர் தான் வேற யாருமே அப்பா பாடுகிறார் ஏழாவது வயசு விழா நடத்திய புள்ளி வர சொல்ல சொல்லும் ஆர்காடெல்லாம் ஐயா எல்லாம் இருக்காங்கல்ல சொல்ல ஞானசம்பந்தர் திருவெஞ்செழுத்து பதிகங்கள் பாடியது எத்தனை இரண்டு ஒன்று ஏழாம் வயது சிறிதொன்று பதினாறாம் வயது ஒன்று காழியிலே இன்னொன்று ஆச்சால் படத்துல ஒன்று தனக்கு பூணூல் போடுகின்ற வேதியர் கேட்க இன்னொன்று நாமெல்லாம் முதல்ல பாடியது சுஞ்சலும் சுஞ்சலில் ஆக போடுகிறும் காதல் ஆச்சால் படத்துல பண்ணது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்வி கேட்கிற விரல்ல இருக்க வேணாமா செய்திகள் அதனால அவர் பாடியானால் நாமக்கரசர் பாடவில்லையோ பாடினார் எங்கே பாடினார் திருப்பா திருப்புலியோடு அடைகின்ற பொழுது பொற்றுனை தேருந்தி பொருந்த கை தொழ கற்றுனை பூக்கியோ கடலில் பாய்ச்சினும் நமச்சி வாயவி அப்படியான சுந்தரர் பாலியா பாடினார் எங்க திருப்பாண்டி குடும்பதி நடவாவுனி நான் மறைக்கணும் சொல்லும் நான் நமக்கு வாயவி மணிவாசர் பாலியா போற்றி ஓம் நமச்சி வாயப்பு எங்கனே மயங்குகின்றேன் போக்கி ஓம் நமக்குகலரிடம் பெரிய ஒன்றில்லை இப்படி வழி வழியாக நம்முடைய பெருமக்கள் திருவைந்தெழுத்தை ஓதி இருக்கிறாங்க அந்த திருவைந்தெழுத்தை எங்களுடைய நாடு காலையில் எழுந்து நீராடி நீரும் ஆடிய பிறகு வழிபாடு செய்துட்டு நூற்றி முறை ஒவ்வொரு நாளும் ஓதும் இல்லைங்க போதிய எழுத்தாம திருவைந்தெழுத்தை எல்லா விடுகளும் போதும் அப்ப கால நீரோடு சில வீடுகள் அஞ்சும் அதனால இந்த மாதிரி திருவையின் எழுத்து இருக்குது அதை வீடுகள்ல விடாமல் காலையில் எல்லாரும் அவங்க வழிபாட்டுல சொல்லுவாங்க அதனால் என்ன ஊரு பீனி வரத்தாம் அஞ்சும் எங்க சோழ நாட்டில் மெடிக்கல் காலேஜே கிடையாது அப்படியாரு மருத்துவர் கம்பவுண்டர் மருந்து கடை அப்படின்னா என்னன்னு தெரியாது ஒரு தலைவலி காட்ச கூட வர்ற என் சார் அப்படியா தலைவலி காய்ச்சல் என்ன பண்ண ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி ஒரு மாநாடு போடு போட்டு தலைவலி மாநாடு நீ வைத்தோலி மாநாடு நான் கண்மணி மாநாடு என்ன பயிரிங்க சோழ நாடை விட்டு தொடர்ச்சி ஆனா அதையா கிடக்குறோம் ஏ என்ன எப்ப இருபதாம் நூற்றாண்டு வருமோ அப்பெல்லாம் வந்து உட்காந்துக்கலாம்னு பாக்குறோம் அதனால இந்த தவங்கடை இருபதாம் நூற்றாண்டுல வந்து பார்க்குமிடமெங்கு மீட்க வர இருக்கு ஆமா வீதிகள் தோறும் இரண்டொரு டாக்டர் இரண்டொரு பள்ளிதோறும் தோறும் கலையின் விளக்கமாறும் மருந்து கடைகள் தோறும் இரண்டொரு டாக்டர் அதுல இருபாண்டில் வச்சுங்க எங்க பக்கத்துல எல்லா மாநாடு எங்க போடுது இரண்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி என்ன மாநாடு நோய் மாநாடுன்னு போட்டு அதுக்கு தலைமை வகித்து அப்படி உருந்த நோயும் அந்த நாட்ட வராது திருவள்ளுவர் சொன்ன மாதிரி உணவு செயல் இந்த ரெண்டு நாள் தான் நோய் வருது பரிமையை ரொம்ப அருமையா செய்ய எல்லாரும் அப்படித்தான் சொல்லுவான் பரிமையில ஏன்னா நல்ல படிக்க மூன்று நாளை வர உணவு செயல் வினை மூணு நாளை வரும் வினைன்னு ஒண்ணு கேட்டுக்கிட்ட மருந்துங்க அதிகாரத்தில் நோய் செய்தார் மேலவாம் நோய் நோயின் வேண்டுவர் திருவள்ளுவர் ஒரு குரலுக்கு ஒரு எழுதும் போது உள்ளத்தில் இருக்க அதனால எழுதுனா மனுஷன் இனி ஒரு உரை